الحمد لله الحمد لله رب العالمين والاقبته للمتقين والصلاه والسلام على سيدنا المرسلين وعلى اله واصحابه والتباع اجمعين الله بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلا نيا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يهزنون بسم الله الرحمن الرحيم النبي غريرة رضي الله عنه قال اللہ صلی اللہ علیہ قال قال رسول وسلم انفق انفق எல்லா புகழும் புகட்சியும் அவனுக்கு ஒருத்தாகட்டும் அவன் தனித்தவன் இணைந்து நேற்றவன் யாரும் பெறவும் யாராலும் பெறப்படவும் நான் சாற்றி கூறிக்கொள்கின்றேன் சலாத் கண்ணையும் சலாமனும் ஈடேற்றமும் போதவர் அகிலத்தாரு கருப்பப்பட்ட வாழ்க்கையை பின்பற்றி ஜெயம்பட்ட உத்தம சஹாபாக்கள் தாபி தமிழ்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீது என்னென்னும் உண்டாட்டும் அல்லாவின் கடமையை நிறைவேற்றிற்கு சம்பவம் அளித்துக்கும் அல்லாவின் நல்லே அல்லாவுடைய கடமைகளை ஏற்று நடந்து கொள்ளும்படி எதை நமக்கு ஏவிருக்கின்றன அதை எடுத்தும் எதை தவிர்த்து கொள்ளும்படி விளக்கு இருக்கின்றானோ அவைகளை முழுமையாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசையத்தும் நிச்சயத்தும் கூறிக்கொள்கின்றேன் அல்லாவும் நல்லடியார்களே அல்லாவும் அவனுடைய அடியாரர்களுக்கு பல நேமத்துக்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நேமத்தும் பொறுமதியானது ஆனால் எல்லா நேமத்துக்களை பற்றியும் நிச்சயமாக நாங்கள் விசாரிக்கப்படுவோம் சும்மல துஸ் அலுண்ணின் அணி அந்த நாள் எப்படிப்பட்ட அந்த நாளையில் அனைத்து நேமத்துக்களை பற்றி விசாரணை இருக்கிறதாக அல்லாஹ் மஹான் குறிப்பிடுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரும் என்ன குடிக்கக்கூடிய பேரித்தம் பலம் தண்ணீரும் பேரித்தம் பலமும் தான் இதற்கும் கேள்வி இருக்கிறதா இதற்கும் விசாரணை இருக்கிறதா ஆம் இதற்கும் நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய நாள் அவனுடைய அசைவை காலத்தை அசைக்க முடியாத நாள் நாலு கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தருடத்திலும் விசாரணை அதுல வன் மாளிகி உங்களோட பணம் எப்படி சம்பாரிச்சீங்க சம்பாரிச்ச வழி என்னுடைய பணம் எப்படியும் செலவழிக்கலாம் என்ன விடயத்தில் செலவழிச்சி அல்லாஹின் நல்லடி அருகே அன்பு சகோதரர்களை ஆன்ல ஒரு மனிதன் பணம் எதற்கு செலவழிக்கப்பட வேண்டும் இதை பற்றி சொல்லும் போது நாடு சந்தர்ப்பத்தை அல்லா சொல்லிக்காட்டுகிறார் எங்க பணம் அது எப்படியும் செலவழிக்கலாம் எதற்கும் செலவழிக்கலாம் யாரும் இதைப்பற்றி கேட்க முடியாது என்பது அல்ல எதற்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை படைச்ச ரப்பு சொல்லித் தருகிறார் உங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கப்பட வேண்டும் அல்லா சொல்லுறான் குடும்பத்துக்கு செலவழிக்கிறத பத்தி அழைக்கும் உங்களோட குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதைப் பத்தி அல்லாஹ் சொல்கிறார் இப்படைய விபம் தவுள் நவீர்கள் சென்றார்கள் குடும்பத்தாரத்து ஆரம்பி உண்மைக்கு வாக்க உடைய தாய் தந்தை சகோதர் சகோதரி அவனுக்குரிய செலவழி குடும்பத்துடைய செலவி சொல்லப்படுகிறது அடுத்தது அல்லா சொல்கிறான் ரபு மூலம் கடமையாக்கப்பட்ட ஜகான் அரச கடமையாக்கி அந்த ஜகாத்தை செலவழிக்கட்டும் பல இடங்களில் அல்லா இதை சொல்லுகிறார் அடுத்து சதக்கா அல்லாவுடைய பாதையில செலவழிக்க அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறது இடங்களை செல்கிறான் அல்லாவுடைய பாதையில நல்ல கர்மங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு நீங்க செலவழிங்க இதுதான் குர்வான் செல்லக்கூடிய செலவு இதை தவிர என்ன விடயத்தில் செலவழிக்கிறோமோ பல அகை அதுல எந்த நகரும் கிடையாது குடும்பத்துக்கு செலவழிக்கிறது நல்ல விடயங்களுக்கு அல்லா விரும்பக்கூடிய செயல்களுக்கு செலவளிக்கிறது அல்லாஹின் நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட செலவருத்தான் அல்லா நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டுகிறார் சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தை ஏழாம் செய்கிறான் செலவுல வரக்கூடிய ரிவாயு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்துடைய ஏழான் என்ன ஏதான் செலவு யார் இவர் நல்ல விடயத்துக்கு செலவழித்துக் கொண்டே இருக்கிறாய் நீ அவருக்கு கொடுத்துக்கொண்டே அல்லும் நல்ல விடையெடு செலவழிக்கிறார் இதற்கு பாரமா பல மரங்கள் கொடுத்துக் கொண்டீர அடுத்த மலக்கு செலுகிறார் அல்லாஹும் நாக்கி முன் சீக்கன் தலபா இவரு குடுக்காம இருக்கிறாய் இவரு சொத்த அப்படி இல்லாமல் அழித்து விடு இவன் செலவழிக்கிறானோ அவனுக்கு அல்லா கொடுத்துக் கொண்டே இருப்பான் எவன் செலவழிக்காம நல்லோடங்களுக்கு செலவழிக்காம தடுத்து வைத்துக் கொள்கிறானோ அந்த சொத்து அளிக்கப்படும் அல்லாவின் நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே அல்லாவுடைய பாதையில் ஒருத்தர் செலவழிக்கிறார் ஒரு ரூபா செலவழிக்கிறார் ஒரு திருகம் செலவழிக்கிறார் அவரோட ஏழு மாதத்தை செலவழிக்கிறார் அதற்குரிய நன்மை மலையப்போடு இருக்கும் ஒரு மனிதன் சதக்கா செய்கிறார் நம்பியர்கள் சொன்னார் ஒரு பேருத்தம் படவுடைய பழத்துடைய அளவு மலையப்போடு இருக்கும் உங்கள் ஓரால் ஒரு குதிரை குட்டியை வளர்க்கிறாரே அது எப்படி பெருத்துமோ நபியவர்கள் சின்னார்கள் உதாரணம் மழையை போல உங்களுடைய ஒரு தீர்வம் உங்களுடைய ஒரு ரூபா பேரித்தம் வளாடுத்து அறவே அது பெருத்துக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அவ்வளா நல்லடியார்கள் சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் சில மக்களை நபி அவர்கள் பார்த்தார்கள் சாப்பிடத்துக்கு ஒன்றுமே இல்லை முகம் அல்லாம் வாடி அவ்வளவு கஷ்டம் கால செருப்பும் இல்லை கொடுக்கக்கூடிய ஆடையும் அப்படித்தான் பூர்த்தியான மறைவு இல்லை அந்த கூட்டத்தை கண்ட உடனே நபி அவருக்கு சரியான ஒரு கவலை வந்து அவரது மிலாரை பாத்து சொன்னால் அதான் சொல்லுங்கள் செல்லுங்கள் தொழிலை நடத்தினார்கள் மிம்பரலை ஏறினார்கள் குங்கத்துக்கு சில விஷயங்களை முன்வைத்தார்கள் சொல்லிக்கொண்டு சொன்னார் இன்றக்குள் நான் வடஒபி சிக்கி தம்பிரத்தில் ஒரு ஈத்தம் வளர்த்து கீர்த்தையாவதே சதத்தா செஞ்சே நரகத்தில் இன்னும் பாதுகாத்துக் கொள்ளும் சொன்னதான் ஒரு சகாபி கை நரம்பு எடுத்துக்கணும் வந்தார் கை நிரம்பு அப்படியே கொடுத்து கொண்டு போனார் இந்த நம்பியாளர்கள் ஆர்வம் ஓட்டினார்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு போறாரு இப்ப முகத்தில் பிராச நம்பியுடைய சொன்னார் நல்ல வழிமுறையை உருவாக்கிட்டு போறாரு மண் சன்ன பில் இஸ்லாமி சுண்ண தன் ஹசனா இஸ்லாத்தில் நல்ல வழிமுறையை உருவாக்கிறாரு உண்டாக்கிட்டு போறாரு அந்த நன்மை கிடைக்கும் இந்த செயலை யார் யாரெல்லாம் செய்கிறாரோ அவங்களுடைய நன்மையில் எந்த குறைபாடும் இல்லை இவருக்கு பேசுக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார் நல்ல அன்பு சகோதரர்களின் சந்தர்ப்பத்தை தேடினார்கள் எனக்கு எப்படியான பாக்கியம் கிடைக்குதா நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் எல்லாம் மாற்றம் மொத்தத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனார் என்று சொல்கிறார் எதுக்கிட்டியா நீங்க வேற நான் இல்லையா கொடுத்து கொடுக்கிறேன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவர்கள் சகாபாக்கள் இப்படி கிடைக்குமா அது ஒரு துமர் அல்ல ஒரு கவலை அது ஒரு தமிழ் மக்கள் சித்திக்கிறவர்களானு அவர்கள் எல்லா விஷயத்திலும் முந்திராறு எல்லா விஷயத்திலையும் முந்திக்கொண்டிருக்கிறாரு அது சுவருக்கு கவலை நான் அவரை விட முன்னேற வேண்டும் அவரை விட முன்ப வேண்டும் சந்தர்ப்பம் நபி சொல்லி வசல்லம் ஒரு யுத்தத்துக்கு தயாராகும் போது சொன்னார்கள் வீட்டில் உள்ள த எடுத்துக்கணுவாங்க வீட்டில் உள்ள அன்பான சகோதரர்களே அதற்குமரவதிலா போறாங்க இருக்கிற சொத்துல அறவாச வச்சிட்டு அறவாச எடுத்துக்கொண்டு வாராங்கல்லா உமரவதிலாக்கு நபியர்கள் கேட்டார்கள் தலியாக குடும்பத்துக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க அறவாசை வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஹலரத் அபுபக்கர் சித்திக்கிறார்கள் உங்களோட குடும்பத்துக்கு என்ன வச்சிட்டு வந்தீங்க வாக்குறுதி மாத்திரம் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் எல்லாம் இடத்துக்கு வந்துட்டேன் செல்கிறார் ஹசரத்மர் அது எல்லா நக நான் பல தடவை இவரோட முந்திரத்துக்கு முயற்சி செய்கிறேன் என்னால் முந்த முடியாமல் இருக்குது என்று சொன்னார் சந்தர்ப்பத்தை தே்கள் ச எடுக்கிறார்கள்த்து வருல்ல உங்களை யாரும் தயார் அல்லாவுக்கு கடன் கொடுக்கிற திக்கு அல்லா கேட்கிறான் அல்லாஹ் கடன் எடுக்க போயத்து இறங்கினேன் சஹாபி ரஜியல்லா அவர்கள் அபு தஹா சொல்கிறார் கேட்கிறானா என்னுடைய இந்த தோட்டம் அறுநூறு பேரித்தம் பலம் அந்த நேரம் இக்குது பேரித்த மரம் பலத்தோட கனியோட கிட்டத்தட்ட அறுநூறு மரம் அந்த தோட்டத்தில் இருக்கிறது கொடுக்கிறவங்க கொடுத்துட்டு அப்படி போகும் போது தோட்டத்து மொத்தம் போகும் போது உம் முகஜா உள்ளு கீக்கிறாங்க வெளியிலிருந்து ஒரு சத்தம் போட்டார் வெளியிலிருந்து சத்தம் உம் முத்தகா உகுருதி வெளியே வந்துவிடே என்ன விஷயம் உகுறுதி வெளியிடவா இது அல்லாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் அல்லாஹின் நல்லடியாரின் அன்பு சகோதரர்களையும் எப்படி செலவழிச்சாங்க அவருடைய பணம் எதிர்த்து அழுக்கப்பட்டது அவருடைய பணம் எதிர்த்து கொடுக்கப்பட்டது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எப்படிப்பட்ட நிலைமை அல்ல ஆச்சரியப்படுகிறார் ஆச்சரியப்படுகிறான் அவருடைய செயல்களைக் கண்டு ஒரு மனிதர் வாராறு நபியுடைய விருந்தாளியாக நபியுடைய விருந்தாளி ஆவானா ஒரு மனைவிடைய வீட்டுக்கு செய்தி அனுப்பினா சாப்பிடத்துக்கு ஏதாவது செய்தி வருது ஒன்றும் இல்லை அடுத்த மனைவிட வீட்டுக்கு செய்தி போது அங்கிருந்து வரது ஒன்றும் இல்லை நபி அவர்கள் வீட்டு ஒன்றும் இல்லை மைவி இல்லை இந்த மனிதருக்கு விருந்து கொடுக்கிறவர் யாரு வீட்டுக்கு போனா ஒன்றுமே இல்லை மனைவிடத்தில் கேட்டா என்ன கொஞ்சம் உணவு அது பிள்ளைகளுக்கு தூங்க போடுங்கோ தூங்க போடுங்கோ நான் இருந்தாலே அழைச்சுக்கணுவாரு இருக்கக்கூடிய விளக்க சரி செய்வது போல அனைத்து விடுங்கும் நாங்களும் உட்கார்வோம் விருந்தாளி சாப்பிட்டார் அல்ல ஆய திறக்கிறான் அவங்க பசியோட இந்துட்டு அடுத்தவங்களுக்கு விட்டுக் கொடுத்தாங்க சேலை கண்டு அல்லா ஆச்சரிய அடைகிறான் என்று சொன்னார் அஜி அல்லாஹூ அல்லா ஆச்சரியம் அடைகிறான் அல்லாஹ் நல்ல அன்பு சகோதர்கள் இப்படியாக ஏராளமான விடயம் வைக்கிறது செலவழித்தார்கள் நல்ல விடயங்கள் நாங்கள் கவலைப்படணும் இன்றைக்கு எங்களுடைய செலவு எங்க நாங்கள் எதற்கு செலவழிக்கிறோம் தேவை உள்ளவர்கள் எத்தனை பேர் அழைக்கிறார் கொடுக்க வேண்டியவர்கள் கஷ்டத்தோட கண்ணீர் வடித்துக்கொண்டு சாப்பிடுத்துக் கொண்டும் இல்லாம குடிக்கிறது கொண்டும் இல்லாம இருக்கக்கூடிய அனாதைகள் விதவைகள் நம்முடைய மார்க்கத்துக்கு நம்பி வந்த இத்தனை சமுதாய கூட்டம் இருக்கும் போதே இந்த வீணான செலவு வீண் விரயம் அல்லாஹன் நல்லடியார்களே அல்லாஹ் செல்கிறான் நீங்கள் விரையும் செய்யாதங்கோ நீங்கள் செய்யாதங்க சாப்பிடுங்க குடிங்கோ வளாத்து சிரிபோ மீன் விரைவு செய்யாது வைபவங்கள் அதில் ஒரு பதிவு வீடு எங்களுடைய கட்டுமானம் எதற்கிட செல வைக்கிறோம் எதற்கு செல்ல வைக்கிறோம் எங்க செலவுடைய ஆழாட்டை பிடிக்கிறது ஒரு திருவம் அல்லா விரும்பாத செலவழிக்கப்பட்டால் அல்லாடைய வழிபாடு இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு திருவம் செலவழிக்கப்பட்ட அது இஸ்ரா பண்ணி சொல்லப்படும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கும் இன்றைக்கு நம்முடைய பணங்கள் எதற்கு செலவழிக்கப்படும் அல்லாஹ் சொல்லலாம் புத்துவதியாக சொல்கிறான் சிவத்தை பற்றி சொல்கிறான் சிவத்தை பற்றி சொல்கிறான் என்னுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில நடக்கும்போது வெதுவாக பழிவாக தாழ்மையாக நடப்பார் அது ஒரு செய் அடுத்ததால் சொல்கிறான் மடையர்களோட விவாதிக்க மாட்டாங்க கருத்தம் செய்ய மாட்டாங்க சலாம் சொல்லி ஒதுக்கிக் கொள்வாங்க அடுத்தது சிலரான் இரவு நேரம் தொழுகையில் சுஜோதில் ருக்கோவில் கிளாமில் இருப்பாங்க அல்லாயிரத்திலும் வண்டாடுவார்கள் நரகத்தை விட்டும் திருப்பும்படி துவா செய்து கொண்டு நரகத்துடைய பயத்தால் கண்ணீர் வடித்துக் குடிப்பார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வல்ல செலவழிக்க போனால் இவர்கள் செலவழிப்பதாக இருந்தால் செய்ய மாட்டார் வளம் இயக்குத்தோரு தடுத்துக் கொள்ள மாட்டான் நடுத்தரத்தை கையாள்வார் இதுதான் ஒரு மூமியுடைய சிறப்பு இந்த அடிப்படையில் செலவழிக்கிறதுக்கு தகுதியான எத்துணையும் மஸ்திதுகள் நல்லை அன்பு சகோதரர்கள் நம்முடைய மஸ்திதுகளுடைய நிலைமைகள் எடுத்தால் கவலைக்கு செலவழிக்கிறதுக்கு தேவையானது இஸ்லாமிய வரலாறில் மூன்று மஸ்தித் மஸ்துல் அக்ஸா மஸ்து நபரி மஸ்து உல் ஹராம் இந்த மூன்று மஸ்திதும் மூணு நபிவாரோடு சம்பந்தப்பட்ட சுலைமான் அலிஸ்லாம் அதிர்ந்து இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்த் ரசூல்லா வருகிறார் மூன்று நபிவாரோடு சம்பந்தப்பட்ட மூன்று மசித் இந்த மூன்று நபிவார்களும் உடலாளும் மஸ்ஜிதுக்காக பாடுபட்டவர்கள் உடலாளும் ஒரு நாளும் மஸ்ஜிதுக்கு பாடுபட்டவர்கள் மஸ்ஜிதை பெற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் மஸ்ஜிதின் நபையினுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது அதாவது ரசூல்ல மதீராவுக்கு செல்கிறார்கள் இப்ப ஒரு மஸ்ஜித் கெட்டுவதற்கு முதல் இடம் தேவை நிலம் தேவை செய்கிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் முன்னுக்கு வந்தார்கள் யார் சுழலா இந்த இடத்தை எடுத்துக்கோங்க இந்த இடத்தை எடுத்துக்கோங்க பலரும் முன்னால வந்தார்கள் அப்ப ரெண்டு எத்தீம் சுவை ரெண்டு செல்லக்கூடிய ரெண்டு அனாதை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இடம் தான் இந்த மஸ்தி கட்டப்பட்டது அந்த ரெண்டு புள்ளையும் அழைத்தார்கள் நாங்க நன்கொடையா தருகிறோம் நன்கொடையா உங்களுக்கு தாரோம் இல்ல நபி விரும்பல சொன்னாங்க இந்த இடத்துக்குரிய பணம் எவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினாங்க அல்லாஹின் நல்லடியார்களே கற்களை நபியோர்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் கற்களை சுமந்து கொண்டு செல்கிறார்கள் சில சகாபாக்கள் ஒரு கல்லு இன்னும் சில சகாபாக்கள் ரெண்டு கல் கற்களை சுமந்து கொண்டு கெட்டும் போது நபியர்கள் சின்னார்கள் இந்த சுமை இருக்கிறதே சுமந்து கொண்டு செல்கிறோமே கைமரில் வெட்டி அடிக்கும் போது பேரித்தம் பணம் கிடைச்சிக்குது அதை போல அத போன்ற சுமை அல்லாபர் இதுகிற அல்லாடுத்து இது கிடைக்கக்கூடியது இதுக்குரிய கூலி நேமமானது நிரந்தரமானது அற்பமானது அல்ல கொள்ளை காலத்துக்குரியது இது கூலி நேமுட கூலி அல்லாஹுமே இன்னல் அஜுர் அஜுரல் ஆஹ்ரா இதுக்குரிய கூலி ஆஹ்ரால கிடைக்கிறேன் முஹாஜிரா இந்த அன்சாரியும் இந்த முஹாஜிரியும் நீர் அஹமத் செய்வாயாக துவா செஞ்சார்கள் இந்த அன்சாரியும் இந்த முஹாஜிரியும் நீர் அஹமத் செய்வாயாக நபியுடைய துவா மஸிதுக்காக உடைக்கிறது மஸ்திதுக்கா பாடுபடுறது மஸ்தா செலவழிக்கிறது அல்லாஹின் நல்லடி ஆகிறேன் ஒரு பெண்மணி கருப்பு நிறத்தை நீங்கிறோம் கருத்த பெண்மணி அவற்றை வேலை மஸ்தித துப்புரவு செய்கிறது மஸ்தித துப்புரவு செய்த பல நாட்களாக காணல்ல செய்தி வருது நோயாளியாக இருந்தது இது ஒரு செய்தி வருது ஆயிட்டாங்க மூத்த ஆயிட்டாங்க நபி அவர்களுக்கு சரியான கவலை ஆத்திரப்பட்டாங்க என்னத்துக்கு ஆவேண்டும் நிக்காக்கு கூப்பிடாத்துக்கு கவலைப்பட மாட்டாங்க இவர் எனக்கு கூப்பிட இல்லை நபிக்கு அப்படி கவலை இல்லை நபி அவர்கள் கவலைப்பட்டாங்க கொஞ்சம் கூட எனக்கு நீங்க சொல்லக்கூடாதா ஏனப்பா நீங்க சொல்லலை பெண்ணுடையா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது கவலையோட போனார்கள் ஜெனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது தொழுதாக நபி அவர்கள் ஒரு ரிவாயத்தில் வருதே அருமை நபியரோடு சென்றார்கள் சுருக்கத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ன வேலை செஞ்சாங்க என்ன ஹித்மத் மத்தித துப்புரவு செய்ய மத்தித துப்புரவு செய்கிறது இவ்வளவு கூறு என்றால் அல்லாஹின் அன்பு சகோதரர்களே நாங்கள் உடலான பொருளாளர் அதனுடைய தேவைகளை குறைகளை நிவர்த்தி செய்வோம் என்றால் அல்லா நிச்சயம் எங்களை கைவிட ஒரு சிறிய அளவு கொடுக்கிறாரு சொருக்கத்தில் மாளிகை கெட்டப்படுது தயாரிக்கப்படுது என்றால் இதுக்கு முன்வராம இப்படிப்பட்ட விடயங்களுக்கு நான் முன்வராம்கிட்ட பணம் மீதாக செலவழிக்கப்படும் எத்தனை சாப்பாடு எத்தனை நீர் நிலையம் எத்தனை கட்டுமானம் ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கும் அல்லா படுத்த செயலில் பணம் செலவழிக்கப்படுது செலவழிக்க தகுதியான விடயம் கிடைக்கும் அதற்கு அழி ரங்கியல்லான அவர்கள் ஒரு நாள் மஸ்தின் நபரையும் பக்கம் போய்கொண்டிருக்கிறார் போனால் மஸ்தி எல்லாம் வெளிச்சமாகிக்குது பிராசமாக மஸ்தி கேட்டாங்க என்ன விஷயம் அந்த பிரகாசத்தை அந்த மஸ்தில விளக்க ஆரம்பமாக யாருடைய காலத்தில் அவர் சுமரில் காலத்தில விளக்கெல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படி ஆயிடுற யார் உமருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாய்க்கு மசாஜிதான் எங்கிதை அவர் சிறப்பாக நீ பிரகாசமாக்கு வைப்பாய் செஞ்சிட்டு போக வேண்டியது இதுதான் எனவே அன்பான சகலை பெரியார்களே அல்லா விரும்பக்கூடிய செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகள் நாலு விடயம் குடும்பம் அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறது இந்த செலவுகளை நாமும் செலவழிச்சோம் என்றால் நிச்சயமா அல்லா எங்க தொழில குடும்பத்தில் அல்லாஹ் பறக்க செய்வார் எனவே அல்லாக்கு மகாட்டாளா நம்முடைய செலவுகளை நீ விருப்பமான முறையில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானா யா அல்லா நாயின ரஹ்மானே நம்முடைய தவல்களை குற்றம் குறைகளை மன்னிச்சுடியா நாங்கள் பாதைகளா இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் தவறுகள் செஞ்சு கொண்டோம் யா யா நீ எங்களை மன்னிக்காவிட்டா நாங்கள் நிரந்தர நஷ்டவா பாவிகளா இருக்கிறோம் நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களுக்கு சேர்த்துடியா நீ விரும்ப விரும்பக்கூடிய முறையில் எங்கட உடம்பாடும் எங்களோட பொருளாரும் நீ எங்கள் அனைவரிடத்திலும் வேலையை வாங்கிவிடியா பாவமான காரியத்தில் செலவழிக்கக்கூடிய நிலைமையை ஆக்கிவிடாதயா நல்ல கர்மங்கள் செலவழிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்புகளை தந்துவிடியால் எ மதுலா நீக்கி தந்துடுக்களை ஆளுந்தளை ஆகலே உருவாக்குறியா யார் யார் யார் என்ன பிரச்சனையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சோதனைகளை இல்லாமல் ஆக்கிவிடுயா கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிவிடையா கடன் தொல்லையில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஹடாலார வரிகள் மூலம் கடனை நிவர்த்தி செஞ்சிடையா யா கடைசி முடிவேன் நல்ல முடிவாகி தந்துறியால கடைசி கட்டத்தை சிறந்த நாளாக தந்துறியா உன்னை சந்திக்க கூடிய நாளை சிறந்த அமலாக சிறந்த நாள் ஆக்கி தந்துறியா மௌத்துடைய நேரம் எங்க யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதயா எங்க யாரையும் கேவலப்படுத்தி விடாதயா அனைவருக்கும் நல்ல மௌத்த நசீபாக்குரிய உயர்ந்த களிமாஹி முஹம் ரசுல்லா நிலமே எங்களை அனைவரூகம் ஆலமி